نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة اعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم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 يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاتحون صدق الله مولانا العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق وقال رسول الله صلى الله عليه وسلم لا يضرهم من ولا من ولا خالفهم إلى يوم صدق رسول الله صلى الله, رسول الله صلى الله عليه وسلم உணவளிக்க கூடியும் அல்லாஹின் மீதும் என்றென்றும் உண்டாகுக அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே என்னென்ன கட்டளைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமான முறையில் எடுத்தும் எவைகளை விற்றும் அல்லாஹ் எங்களை தவிர்த்திருக்கிறானோ அவைகளை விற்றும் சம்பூர்ணமான முறையில் தவிர்ந்து விலகி ஒதுக்கி நடந்து கொள்ள வேண்டுமென்றே முதன் முதலாக அடியேனுக்கும் தாங்கள் அனைவர்களுக்கும் செய்து கொள்கின்றேன் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு கால வாழ்க்கையை தந்து ஒரு சின்னொரு அவகாசத்தை தந்திருக்கிறார் உலகத்துடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிடப்பட்ட வாழ்க்கை ஒரு குறுகிய கால அவகாசம் அந்த குறுகிய கால அவகாசத்துடன் உலகத்தை விட்டும் சென்றுவிட வேண்டியது இந்த உலகத்தில் யாரும் இருப்பதில்லை யாரும் கிடையாது வசிக்கக்கூடியவர்கள் யாரும் அல்லாஹ் சிலருக்கு அதிகமான காலங்கள் எழுபது எண்பது நூறு வருடங்கள் சிலருக்கு சில முன்ன முன்னிலை சமுதாயத்தினர்களுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் வருஷங்கள் ஆயிரக்கணக்கான காலங்கள் மேலான சகோதரர்களே எவ்வளவு காலம் தான் உலகத்தில் வாழ்ந்தாலும் அம்மா அலந்த அளவு அம்மா முடிவு செய்த அளவை இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்துக்கு பிரியாவினை கொடுத்துவிட வேண்டியதுதான் தக்கன் புனவைக்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவர்களும் ஒரு நாள் மாறத்தான் அந்த கலரு குழியிலே கொண்டு போய் ஒவ்வொருவரும் வீக்கம் படத்தான் போகிறோம் மேலாம் சகோதர்களே அம்மாஹின் நல்லே அல்லா சுகான ஊதாலா மாட்டகோதர்கள அளவியர்களே இந்த மாற்று பெரிய சொந்த மாத நிறைய பணங்களை சம்பாதித்துவிட்டுவத வாழ்க்கையை கழிப்பவர்களை அறிவாளி அறிவிலே தயார் செய்யும் முயற்சியிலே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாரோ அவர் தான் மிக பெரும் அறிவாளி என்பதாக இந்த உலகத்துக்கே அறிவாளியாக இருந்த ரசூல் உள்ளார் செல்லும் அழகிவ அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள் உலகத்தை சம்பாதித்தவர்கள் உலகத்தை வைத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் அவருக்குள்ள யாரும் சொத்து பத்துக்களை வைக்க மாட்டாங்க யாருடைய அறிவு ஆற்றல்கள் திறனைகள் சொத்துக்கள் படிப்பு அதிகாரம் வீடு வாசல் வந்ததா யாருடைய எதுவும் அவரு கொண்டு போய் வைக்கப்பட மாட்டாரே அவரு மனிதன் செஞ்ச நல்ல அமல்கள் தான் நல்லதாக செய்தானோ எதை முற்படுத்தி வைத்தானோ வைத்தானோ அல்லா கூறும் من تجدوه عند வேண்டி இதை நீங்கள் வாழ்காலத்திலே முட்படுத்தி அனுப்பி வைத்தீர்களோ இதை அல்லாஹுக்காக முற்படுத்தீர்களோ அதை அல்லாஹத்திலே பெற்றுக் கொள்வீர்கள் எப்படி பெற்றுக் கொள்வீர்கள் தெரியுமா பாடம் படிப்பிப்பதற்காக நிச்சயமாக சோதரர்கள் லாம் எங்கடத்தொண்ட யாபார்த்து சோழ சந்தோஷத்தை அந்த திருத்தியை மறந்தவர்களுக்காக ரப்பின் பக்கம் திருப்புவதற்காகவே அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் பிரச்சனைகள் அல்லாஹ் அல்லாஹ் ஏற்படுகிறான் தெரியுமா அல்லா ஆண்ட சொல்லக்கூடிய நேரத்தில் அல்ல சொல்ல la jatele todo y quiero வெற்றி கிடைக்கிறதுக்காக மக்கால மேலான சகோதரர்களை பெரியார்களே சோதிக்கப்பட்டாங்க சோதிக்கப்பட்டாங்க அவர்கள் உசுப்படே அவர்கள் உசுப்பட்டார்கள் சோதனையில உச்ச கட்டம் மீறான சகோதரர்களே தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு எப்ப தான் உதவி செய்வான் எப்ப வழி துறக்க போது கஷ்டம் எப்ப நீங்க போது பிரச்சினை தூரமாக போகுது அல்லா சொல்றான் கொஞ்சம் சகோதரர்களே கொஞ்சம் சோதிக்க பணக்கூட மனம் என்னோட மசிதிகளை பத்தி பேசக்கொள்ள என்னோட சர்தாவை பத்தி பேசக்கொள்ள என்னோட தீனை பத்தி பேசக்கொள்ள என்னோட பத்தி பேச கொள்ள நாங்க மனி போயர் சொல்றாங்க போடணும் தானா மேலான சகோதரர்கள் அல்ல முஸ்லிம்கள் துணியாவை நம்பி வாழக்கூடிய கூட்டம் அல்ல தண்ணியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே அன்புக்குரியவர்களே நண்பர்களே ஒகத்துடையடல்கள் எது வரைக்கும் என்றால் ரசூசல்லம் அவர்களுக்கு தலையை தூக்க முடியாது தலையில துருநாட்டம் பேசும் ஒட்டகத்தின் குடல்கள் சொல்றாங்க எங்களுக்கு பயமாக இருந்துச்சு ஏன் என்று சொன்னா சுத்தி மத்தாத்தலை எல்லாரும் மக்கா முசுக்கி காப்பீர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வாப்பா எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை வாப்பா வேறான சகோதரர்களே ஒட்டகத்துடைய குடலை அப்படி தலையிலிருந்து தூக்கி கலத்தி எடுக்கிறான் அதுக்கு பின்னால் சுஜோதி தெரிவித்தான் சாடுக்கடாது எப்படிப்பட்ட ஹாலாஸ் மேலான சகோதரர்களே எங்களுக்கு கொஞ்சம் எங்களை மாறி மக்களா புனிதர்கள் சகாபாக்கள் அல்லாவுடைய ரவி சோதிக்கப்பட்ட விதவும் எந்த அளவுக்கு அந்த என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் சின்ன புள்ளல் அழுக்குறல்கள் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்ததாம் எது வரைக்கும் என்று சொன்னால் ஒரு சகாதி சொல்றார் நான் சிறுநீர் கணிக்க போது என்னுடைய சிறுநீர் ஏதோ ஒன்றுல போய் பண்ற சத்தம் கேட்டுச்சுண்டாக இருந்தனே அந்த தோல் சுண்ட கொண்டு வந்து அதை சுத்தமாக்கி அந்த கழுவி சுத்தமாக்கி நெருப்புல சுட்டு அந்த நெருப்புல சுட்டப்பட்ட தோல் துண்டை தண்ணீரை போட்டு கரைச்சி பெரும் தண்ணியை தானே சிறுநாளா குடிச்சு கொண்டிருந்தேன் சுட்டப்பட்ட தோல் துண்டுடைய அந்த கரியுடைய தண்ணியை ஒரு வெளியாக சொன்னாழகப்பட்டிருப்பாங்களுக்கு முகம் கொடுத்திருப்பாங்க எல்லாத்துக்கும் மத்தியிலே முஸ்லீம்களுக்கு எல்லாம் யாராவது எல்லாம் பாதுகாக்க மதம் மாறினா அவர்கள் இந்த பக்கம் திருப்பி அனுப்ப பட மாட்டாங்க மக்கா யாராவது நீயத்துல வந்தாசாக்கள் இப்ப மக்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க எல்லாம் முஸ்லிம்களுக்கு பாதுகாத்த போல ல்லா உங்களுக்கு வெற்றிய நாங்க தந்துட்டோம் சகாமக்கள் கேட்கிறாங்க யார சூழல்லா என்ன வெற்றி தோல்வியோட வார வெங்க வெற்றி வெற்றி கண்ணால வென்று ரெண்டு வருஷம்கோதரர்களே அவர்களுடைய கையில் இருந்துச்சு அல்லாஹ் நபிசல்ல கைக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் எனவே மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே அண்டர்களை நண்பர்களே சோதரர்கள் பிரச்சினர்கள் யாருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்ல பிரச்சனைகள் இப்படி நடந்தது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பிரச்சனைகள் சோதனைகள் பொதுவான அமைப்புல வருவது வரக்கூடிய சோதனை அதே ஒரு சந்தோஷமான செய்தியை நாங்கள் சொல்றதுக்கு விரும்புகிறோம் என்னோட முஸ்லீம்கள் ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒற்றுமையாக அகில இலங்கையை சென்னையை சொல்லவில்லைமா என்ன புத்திபதிகளை சொல்லுறோம் அந்த புத்திபதிகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடந்தாங்க பொறுமைய இஸ்லாம் வந்து இஸ்லாம் வந்து பெண்கள் நோக்கு நோட்டுறாங்க எத்தனை நல்ல மக்கள் அல்லாஹுடைய பாதையில வெளியாகினாங்க அல்லாவுடைய தீனுக்காக தியாகம் செஞ்சாங்க மஸ்தி மஸ்தி ஆக கூட்டினாங்க சௌபா செஞ்சாங்க இஸ் பால் செஞ்சாங்க நல்ல காரியங்களை செஞ்சாங்க எல்லாத்தவிதம் இந்த அந்நிய மக்கள் கூட புகழக்கூடிய ஒரு தலைமை துவத்துக்கு கீழான ஒற்றுமைப்பட்டது ஒன்றுபட்டது ரெண்டாவது கருத்து அவர்களுடைய முஸ்லிம்களுடைய பொறுமை மேலான போதற்கு பொறுமையாக இருந்தார் அல்லாஹ் வெற்றியுடைய அறிகுறிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் வெற்றி உரிய வாசல்களை தோன்றுந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் வெற்றிக்குரிய வாயல்களை திறந்து கொண்டிருக்கிறார் கவலையான செய்தி என்ன என்று சொன்னா வேறான சகோதரர்களே பெரியார்களே சில நேரம் என்னோட முஸ்லிம்களே என்னோட ஜீனுக்கு விரோதமாக அமைகிறாங்க ஒரு கூட்ட சுத்தொண்டே இருப்பாங்க என்ன கூட்டம் தெரியுமா அல்ல எடுக்க கூடிய கூட்டம் எப்பையும் சுத்திக்கொண்டே இருப்பான் கியாமத்தூரினால் வடக்காற்ற ஒரு கூட்டம் ஹக்கரை இருப்பாங்க தான் ஆனால் ஹக்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் எப்பையும் பாடுபடுவார் ஹக்கு எதிராக கூட்டம் இன்னைக்கு நேற்று வந்த கூட்டம் அல்ல அது நவிசல்லாக காலத்துக்கு முன்னால் ஹக்கு எதிராக பாடுபடக்கூடிய கூட்டம் இன்னைக்கு புதிதாக விளங்குது ஜீன் எப்ப மங்கி மறைஞ்சிருக்குமோ அப்ப எதிர்க்கக்கூடிய கூட்டம் இருக்காது ஜீன் வளர வளரத்தான் எதிர்க்கக்கூடிய கூட்டம் உருவாகும் எல்லாரும் கேட்கிறாங்க ஏன் எவ்வளவு காலமில்லாத பிரச்சின நாட்டுக்கு சகோதரர்களே வளர்ச்சி வளர்க்கறதுக்கே ஒரு தீ அவரிடத்துல தீன முடிவு செய்யறதுக்கே அல்ல கொஞ்சம் மக்களை சோதிச்சு பார்ப்பார் எதிர்க்க கூடிய கூட்டம் உருவாகுவாங்க எதிர்க்கு இந்த நல்ல வேலைகள் செய்யக்கூடிய இந்த நல்ல கூட்டத்துக்கு எப்போதும் எந்த விதத்திலும் தீங்கு விதைக்கவே முடியாது சகோதரர்களே எப்பையும் எப்பையும் தீன் நாங்க முகத்தை சொல்றதிகள் எடுத்து நடக்கிறது எ எங்களுக்கு எது சொல்லப்படுவே அந்த புத்திமதிகளை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக நடந்த சோதரன் அல்லாஹுடைய உதவி வராம தடை பெற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா மேலான சகோதரர்களை அல்லாஹுடையின் நல்லடியாக உண்மைக்கலுக்கு உண்மைக்கலுக்கு கீழால் வர தயாருல உண்மைக்களுக்கு கீழ ஒன்று பட தயார் இல்லை அல்மாக்கள் தான் சமூகத்துடைய வழிகாட்டிகள் என்று சொன்னாங்களே அந்த புத்திமதி எடுக்க தயாரில்லை மேலான சகோதரர்கள் கீழா வர்றதுக்கு தயார் சந்தூல அல்ல ஒரு நாளும் வீணாக்க மாட்டாள் இந்த பூமிய இந்த பூமி இந்த கிழக்கு இஸ்லாமிய நாடு இந்த பூமி இஸ்லாமத்துக்காக ஐம்பது வருஷத்துக்கு மேலாக இந்த பூமியில உழைப்பு நடைபெறுவது இந்த பூமியில ஜீனுடைய முயற்சியில் நடைபெறுவது அல்லஹ் ஜீனாக்க மாட்டார் அல்லாஹ் அல்லாஹ் பூண்டோட அழிக்க மாட்டார் ஒரு ஆண் அல்லாஹ் சொல்லிருக்கிறார் நான் அப்படி ஒரு கூட்டம் ஆஹ் திருத்தக்கூடிய சீர்திருத்தக்கூடிய கூட்டம் எந்த பூமியில இருக்குமோ அந்த பூமியை நான் பூண்டோட ஜீனுக்கு மாசமாக அழிக்க மாட்டேன் அல்ல முடிவு செஞ்சுட்டார் அல்ல ஒரு ஆண் சொல்லிருக்கிறார் எனவே வேளாண் சகோதரர்களே அல்லாஹின் நல்லதார்களே எனவே அந்த அடிப்படையில எங்கட கவனங்கள் அல்லாஹியின் பக்கம் திருப்பணும் எங்களோட கவனங்கள் நம்பின் பக்கம் திரும்பும் நாங்க அதிகமா சௌபாசு பிரச்சனை நீங்கிறதுக்கு வழி சந்தி சந்தியா கூட்டி இந்த சந்தில ஒரு கூட்டம் இந்த சந்தில பத்து பேர் அந்த சந்தில இருபது பேர் கூடி கூடி பேசுறாங்க இந்த சந்தில பேசுறவர் சொல்றார் இங்க ஒரு செய்தியை சொல்றார் அந்த செய்திக்கு அடிப்படை இல்ல சொன்னோட காதால கேட்கிறார் புதிதாக பேச சொல்ற அடுத்த சந்திக்கு செய்திய சொல்ற சந்தி சந்தியா செய்தி பரிமாற்ற நாங்க இது பற்றோம் வேணான சகோதரர்களே பெரியார்களே ஒரு கூட்டம் ஜெமியத்தில் அவர்களுடைய கருத்துக்கள் படுதிங்க விமர்சிக்க கூடிய கூட்டம் குலூத்தையே நீப்பாத்தினாங்க ஏன் மறச்சிக்கு மேலால சகோதரர்களே எல்லாத்தையும் திருத்தி படுத்துறதுக்கு சமாளிச்சுட்டு இறங்கிடலாம் பிரச்சினை இல்லை உங்கள எல்லாத்தையும் திருத்தி படுத்திட்டு எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுத்திட்டு இறங்கிடலாம் இல்ல அதை ரத்து விட மாட்டார்கள் உம்மத்துரிய சந்தோஷத்துக்காக உரிய முகத்துக்காக நல்ல பேரை திருத்தி படுத்துறதுக்காக உண்மையா மறைக்கிறாரோ செரிஞ்சி சொல்லவிருக்கிறாங்களோ அந்த அவ்வளவு அல்லா நெருப்பாள அவர்களுக்கு முதலாவது கடிவாளம் விடுவான் வந்திருக்கிறேன் அதனால யாரே சந்தோஷப்படுத்துறதுக்கு கொசுபா இல்ல யாரை திருத்தி படுத்துறதுக்கு ஜுமாக்கள் நேரம் வச்சிருக்கிறாங்க குறிப்பிட்டவங்க கூடுவாங்க யாரும் பேசுறது என்ன தலையாத்துல பேசுறது எவ்வளவு நேரம் பேசுறது ஒன்றுமில்லை கண்டனம் எல்லாம் பேசுவாங்க கண்ட செய்தி எல்லாம் பேசுவாங்க மேலான சகோதரர்களே எஸ்எம்எஸ் பிடித்தார் எங்களுக்கு வரக்கூடிய துருவி ஆராயில இது உண்மையா பொய்யா எத்தனை வருவது துருவி ஆராய்ஞ்சா பற்ற பொய்யான செய்திகள் எனவே அதை போலத்தான் செய்திகளை சந்தி சந்தியாக பேசுறதுல கூடி கூடி கணக்கிடத்துல காலங்களை வேலைகளை கணிக்காம கவனங்களை திருப்பணும் அல்லாதின் பக்கம் ஒரு கூட்ட கஷ்டப்பட்டு ஜும்மாக்கு வந்து ஒரு கூட்டம் ஜும்மா கதவட்டியில் ஒரு சலான் பள்ளி உள்ளா மத்த சராக அடுத்த ரோட்ட தான் கொடுப்பாங்க பள்ளிக்கு கிள கொடுக்க பள்ளியை பார்க்க வரக்கூடிய கூட்டம் மேலான சகோதரர்களே அண்ணாது நல்லதார்களே இவர் முன்சப்புக்கு வந்த காலம் தான் இவரது ஜனாசாவதா கொண்டு வந்ததை கால அது வரைக்கும் அவருக்கு பள்ளியிலே முன்சப்பே என்னன்றே தெரியாது மஸ்துக்கு தொடர்பில்லாத முஸ்லிம்களாக இருந்துட்டேன் மேலான சகோதரர்களே எப்படி அல்லாத உதவியை எதிர்பார்க்கிறதே பள்ளி மாத்திரம் அல்ல மஸ்துடைய விஷயங்களும் வீட்டுடைய நிலைமைகள் வீட்டை பார்த்தால் மழக்குமார் வரக்கூடிய மலக்குமார் வருகை தரக்கூடிய வீடாக இருக்கிற மலக்குமாறு அடிச்சு விரட்டக்கூடிய வீடாக இருக்கிற சூழல் இருக்கக்கூடிய காட்சிகள் அந்த படத்தோட தயாரில் அந்த கூத்துக்களோட தயாரில் தயாரில் தயாரில் வீட்டை வெளியாக தயார் سبحان سبحان اللہ اللہ اللہ مسلم ستم ستم یار ہے ہاسم முஸ்லிம் போறார் வாகனத்தில் அட்டஹாசம் அட்டகாசம் سبحان اللہ மேலான சகோதரர்களை அல்லாஹின் உதவி கிடைக்குமே தவிர வெறுமனே சட்டத்தின் மூலமாக நாங்க நினைக்கிறோம் நாங்க நினைக்கிறோம் நாங்க கூடினா நாங்க சட்டம் போட்டா எங்களுக்கு எல்லாம் நினைச்சா சாதிக்கலுமா ஒன்று செய்யலாம் மேலான சகோதரர்களை நடக்கும் இறங்கும் வெறும் குணூத்தால ஒன்று நடக்க போறதை மேலான சகோதரர்களை அல்லாஹே நிலவியார்களே எனவே வாழ்க்கையில திருத்தங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உருவாக வேண்டியதாக இருக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் கல்யாணங்கள் எடுத்தாலும் பெரிய ஆடம்பரம் படிச்சு கொடுக்கல கோபிக்காதிங்க கோபிக்காதீங்க சாதாரணமான வாழ்க்கையை தான் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறேன் யாராக இருக்கலாம் எவராக இருக்கலாம் இல்ல ஆடம்பரமான வீடு கட்டிருக்க நினைச்சு வீடு பெரிய நாசத்தோடு உங்களுக்கு உங்களை ஒரு நபியாகவும் ஒரு அடிமையாகவும் அரசனாகவும் நபியாகவும் இருக்க விரும்பல்ல நான் ஒரு அடிமையாகவும் ஒரு நபியாகவும் இருக்க விரும்பல் சொன்னாங்க எனக்கு ஆசை எப்படி சொன்ன நான் ஒரு உள்ளங்கள் திகர்த்தி போகணும் இந்த விஷயங்கள் பொறிகள் உள்ள சாப்பிட்டது கிடையாது நவிசல்லாக ஒரு நாளைக்கு சாப்பிட்டது கிடையாது மேலான சகோதரர்களே பெரியார்களே வீடுகள்ல பல நாட்கள் இருட்டாகவே இருந்திருக்கிறது கேட்டாங்க ஏன் அவனுக்கு நாம்பு பத்த வைக்க விளக்கு பத்த வைக்க என்ன கிடைக்கலையா சொன்னாங்க அப்படி என்ன கிடைச்சிருந்தா பசிக்கு பகரமா என்னைய குடிச்சிருக்கோம் அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க இன்னைக்கு நாங்க ஆதம் வரதுக்கு மேலான சகோதரர்களே பெரியார்களே ஹதீஸ்ல புகாரில் வரக்கூடிய பாடம் வாழ்க்கையில் எடுத்து நடவங்க மறக்காதீங்க இந்த ஹதீச நான் இப்ப சொல்ல போகக்கூடிய ஹதீச கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில் எடுத்து நடவங்க கொஞ்சம் மறக்காம வச்சுக்கோங்க ஊ கட்டினாலும் சாதாரணமா வாகனத்தை வாங்கினாலும் ஆக எளிய அமைப்புக்கு போக சொல்லல ஒரு பைக்க வாங்கினா ஒரு வேன வாங்கினா ஒரு காரை வாங்கினா ஆக அடிமட்டத்துக்கு போக சொல்லல ஒரு மொபைல் போன் எடுத்தாலும் ஒரு ஒரு வீட்டை கட்டினாலும் அது சாதாரணமானதா மேலான சகோதரர்களை தெரியாமலே நாலு பேர் பார்த்து கண்முடிக்கூடிய அளவுக்கு அதிசலி மசூதா ஒவ்வொரு நேமற்ற அன்னகுப்படக்கூடிய கூட்டம் எப்பயும் விரிக்கத்தான் செய்வாங்க எப்படியும் பொறாம காரணங்கள் இருக்கிறார்கள் அளவுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வேற வேற வாசலால் உள்ளுக்கு போங்க ஏன் பதினோரு பேர் தம்பி பட்டு அதுதான் உண்மை அவர் அப்படியே கபருக்கு போய் திருவார் என்று சொன்னாங்க ஒரு அடிப்படையாக சொல்றாங்க முஸ்லிம்களுடைய தொடர் சோதர்கள் பெரியது கட்டாயம் இல்லை விவாதத்தில் கட்டாயம் இல்லை சத்தம் கூடு சத்தம் விஷயம் இல்லை விஷயங்கள் சகோதரர்களே சகோதரர்களே பெரியார்களே இந்த சர்தார விஷயத்துல கூட நான் தான் நினைக்கிறேன் நான் ஆரம்பத்தில் சொல்லி வாரேன் இந்த சர்தாக்கிளோ பெரிய அச்சுறுத்தல் வாரத்துக்கு காரணம் என்னோட முஸ்லிம் பெண்கள் சர்தாத்தின் அந்நியாயம் சர்தாத்த அநியாயம் மணக்களத்துக்கு தந்த பர்தாவை என்ன பொறுப்பானு மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்கும் அண்ண சொல்ல கூட்டம் எங்க கொண்டு வந்த பத்துவா எங்க படிச்சு பாடத்தை சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பங்களை விஷயத்துல எல்லாத்தையும் மூடி கண்ண மட்டும் வேறொரு முஸ்தீபத்தா போகுது மூடு உடனே மூடி கண்ண மட்டும் வேறொரு முஸ்தீபத்தா போகுது எனவே மேலாளர் ஹோழர்களே பெரியார்களே அன்பர்களே நண்பர்களே தோழர்களே அகில இலங்கை சென்னையா இந்த உண்மை ரொம்ப பணிவன்பாக ரொம்ப பணிவன்பாக கேட்குது வரக்கூடிய விடுமுறை காலங்களையும் எங்கேயும் போய் சிற்று நாக்கள் பஸ்சாது உருவாக்காதீங்க போய் சுற்றுலா போற சுற்றுலா போற காலம் இல்லைமாக்கள்ேவை செய்ய நல்ல காரியங்களை கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கிறோம் சித்தனால கிளப்பாம இருக்கிறதுக்காக இது சுற்றுலா போய் மக்களை இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு கூட்டம் தோனிங்க நீங்க நினைப்பீங்க எனக்கு எதிராக எவனுக்கு ஈடுபடலாம் எனக்கு தைரியம் இல்லையா நாங்க கோடைங்களா நீங்க போயிட்டு ஒரு கூட்டம் செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய அத்தஹாசம் தப்பி வரலாம் உங்களோட முஸ்லீமத்தால ஒரு பெரும்பான்மையான கூட்டத்துக்கு அழிவு வர போது வேறான சகோதரர்களே குறிப்பாக வாலிபர்களாதீங்க சொல்றோம் ரொம்ப இரட்டமாக சொல்றோம் விடுமுறை காலங்களில் இந்த குழு இந்த குளிர்ப்பு விடுமுறை கவரல தான் கவருக்கு போகும் வரட்சி நல்லதை செஞ்சு கொண்டு இருக்க வேண்டியதுதான் வேலை சோலகைக்கு விடுமுறை கிடைச்சிருக்கிறா நல்ல காரியங்கள் ஈடுபடுங்க நல்லா விரும்பக்கூடிய விஷயங்கள் ஈடுபடுங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த விஷயங்களை கொஞ்சம் பேணி நடந்துக்கோங்க சில நேரம் பேச்சுக்கள் கொஞ்சம் காரணமாக இருந்திருக்கலாம் பட்டச்ச அல்லாவுக்காக நீ மன்னிச்சுக்கோங்க எல்லாம் வல்ல அல்லா சபாராக வளா எங்கள் அனைவருடைய பாதங்களையும் குற்ற குறைகளை மன்னிப்பாயாக யாள்லா நம்முடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக யாள்லா நம்முடைய இறுதி முடிவை நல்லதாக மாற்றி தந்திரியா மேலான கண்ணியமான மௌத்துகள் எங்களுக்கு தந்திரியா யா ல்லா திருச்ச நிலைமையில மவுத்தாக்கிறியா மேலா நம்ம தீன உணவோராளுங்களை மௌத்தாக்கிறியா சென்னத்து பக்தர்களுடைய மண்ணிலைகளுக்கு இடம் தந்திரியா மேலானயங்கரமான மௌத்தவுட்டும் பாதுகாக்கிறியா அல்லா கேவலமாக மௌ தாக்கிறாதே அல்லா இழிவு படுத்தி மௌத்தாக்கிறாதே அல்லாஹ் பாவம் செஞ்சு கொண்டுகளை மௌத்தாக்கிறாதே அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய இடங்களில் வச்சுக்களை மௌத்தாக்கிறாதே அல்லா யா ல்லா ஒமொத்தமாக நிலமகளை சீராக்கிடுவாயாக நிம்மதியை தருவாயாக சந்தோஷத்தை தருவாயாக அச்சமற்ற நிலைமையை தருவாயாக நீ உதவி செய்யலா உதவி செய்யக்கூடியவர்கள் யாரு கிடையாது எதிராக சித்தம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ யார் அவர்களை தலைமை வகுத்துவளை பெற்றோருக்கு பாதுகாத்திரியா புள்ள பாதுகாத்திரியா விபச்சாரத்தை கைப்பூச குழந்தைகளாக ஆகிறாரே சந்தி சந்தியா மரியாதை கண்ணியமாக கண்ணியமாக பௌத்தாக்குவாயாக முழு உண்மத்தை ஒன்றுபடுத்துவாயாக ஒற்றுமையை தருவாயாக முஸ்லிம்களுடைய ஒரு தொடர்பை தலைமை வெளியே போய் சொல்லிக் கொடுக்கும் அவர்களை அதிலிருந்து அவர்களுக்கு உண்மையான நிலைமைகளை கொடுப்பாயாக ஆறுதல் சொல்வதற்கும் யாரும் நிலைமையாக மீன்